அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து அவ்வெருவரும் கை குலுக்கினால் அவ்வெருவரும் பெரிய முன் அவர்களின் குற்றம் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் இரண்டு